நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலை மீடும் தலைமுடிக்கு கண்டிஷனர் பயன்படுத்துவதற்கு பதிலாக தயிரை தலையில் பூசி சிறிது நேரம் ஊற வைத்து தலை வந்தால் தலைமுடி சாப்டாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்